நம்முடைய ஜப வேலைகளிலே ஆராதனை வேலைகளில் நான் இப்பொழுது காண்கின்ற காரியம் ஒவ்வொரு ஜப வேலைகளில் ஆராதனைகளிலும் ரெண்டு கண்கள் கண்கள் பார்த்துக்கொண்டே இருப்பதாக நான் காணுகின்றேன் அதற்காக தேவனுக்கு சுதோத்திரம் உண்டாவதாக அந்த கண்கள் நம்முடைய வெளித்தோட்டத்தை மாத்திரமல்ல நம்முடைய உள்ளத்தையும் உள்ளத்தின் ஆரங்களையும் அவையில் காணத்தக்கதான அவ்வளவு கூர்மையான கண்களாக இருக்கின்றது அதற்காக கர்த்தருக்கு சுதோத்திரம் உண்டாவதாக கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது நீதிமன்ற்களை தேவராய் கட்ட காக்கும் நீதிமான்கள் மேல் கட்டுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று கட்டுடைய வார்த்தையில் சொல்லுகின்றது தேவனுக்கு மயமே உண்டாவதாக இப்பொழுது காலங்கள் கடற கடற கடற நம்முடைய சிந்தனைகள் நாம் பூமியிலே வாழ்ந்தாலும் மேல் நோக்கிப் போகிறது ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை குறுகினதாக இருக்கிறது எண்ணிக்கைக்குரிய நாளாக மட்டும்தான் மனிதனுடைய வாழ்நாள் இருக்கிறது அனைபடியால் இந்த நாட்களிலே நாம் அடைய வேண்டிய லக்கு என்ன என்கிறதை உணர்த்தகாக அந்த இயக்கத்தை நமக்குள்ளே அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிற அப்படின்னா நான் கோத்திருக்கிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இந்த நிற நிலையில் நான் இவர்களை பார்த்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ள பல சம்பவங்கள் என்னுடைய உள்ள தோண்ட ஆரம்பித்தது அதற்காக தேவனுக்கு சோத்திரம் ஆதி ஆகும் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது இங்கே ஆகார் சொல்கிற வசனத்தை நாம் காணலாம் நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் அறிந்தார் என்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவள் ிய சார கடினமாக நடத்தரம்பித்தவுடனே அவள் வீட்டை விட்டு ஓடுகின்றார் கடினமான ஆலோசனை அவளுக்கு வந்தவுடனே அவள் வீட்டை விட்டு போய்கொண்டிருக்கிறார் வழியிலே தேவதூதன் அவளை சந்திக்கிறார் சந்தித்து ஆகாரே எங்கே போகின்றார் என்று கேட்டு நீ போய் ஆச்சார கைக்குள் அடங்கியிரு அடங்கியிருந்தால் உனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி சொன்னபடியினால் என்னை ஒருவர் காண்கிறார் என்று அப்பொழுதுதான் உனக்கு உணர்வடைந்தது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நான் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதையை ஒருவரும் அறியவில்லை நான் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறேன் எதற்காக போகிறேன் என்றும் ஒருவருக்கும் தெரியாது என்று அவள் எண்ணியிருந்தார் இப்பொழுது என்னை ஒருவர் பார்க்கிறார் என்று அவளுக்கு தெரிந்தது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அருமையானவர்களே நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார் இந்த அறிவுதான் மேலான ஒரு அறிவு அதாவது ஆலயத்தில் அல்ல ஊழியர்களுக்கு முன்பாக அல்ல ஜனங்கள் இருக்கும்போது அல்ல நாம் கத்திரிக்கை பயந்து நடப்பது அதாவது எப்பொழுதுமே ஆண்டவர் நம்மை பார்க்கின்றார் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களையும் அவர் அறிகின்றவராக இருக்கிறார் தேவனுக்கு உண்டாவதாக ஒரு மனிதன் உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் அவைகளுக்கு இருக்கின்றது தேவனுக்கு மகிமை யோசி தேவ யோசப்பை காணவில்லை யாரும் காணவில்லை அவன் விரும்புகிற தீமையை ஆனால் அவருக்கு ஒரு எண்ணம் உண்டு என்னை ஒருவர் பார்க்கிறார் தேவனுக்கு மகிமண்டாவதாக என்னை ஒருவர் காண்கின்றார் ஆனப்படினால் தேவனுக்கு உறவுமானால் இவ்வளவு பெரிய பர்வாங்கு செய்வது எப்படி என்று சொன்னார் தேவனுக்கு மகிம உண்டாவதாக சொல்லி தீமை விட்டு விலகி ஓடினார் ஆரபடியால் கத்தரவரை உயர்த்தினார் உயர்த்தினார் அநேகமாயிரம் லட்ச மக்களுக்கு ஜீவனை உண்டாக்கும் முடியாக ஜீவ போதனம் அளிக்கும் முடியாக அவரை தேவன் உயர்த்தினார் தேவனுக்கு மைபு உண்டர்கள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்க்கின்றார் ஆண்டு ராமத்திற்கு நான்காம் அதிகாரத்தில் பதிமூன்றாவது வாக்கியத்தில் சொல்லியிருக்கின்றது தேவனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று எமனே நிர்பகத்தா எழுதுகின்றார் தேவனுக்கு தேவனுடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் நான் ஆள் சோறை வீட்டை கட்டி வீட்டுக்குள்ளே இருக்கலாம் வெளியூரகத்திற்கு ஒன்றும் தெரியாது அவருக்கு ஒன்றும் கிடையாது சோறு மறைவு மரிய மறைவு கிடையாது மரியாதை எந்த பாதுகாப்பும் மறைவாக இருக்கவில்லை அவருடைய எல்லா ஓபனாக இருக்கிறது எல்லாமே எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்றார் மகிமை உண்டாவதாக எல்லாவற்றையும் பார்க்கிறார் இப்படி நான் நீங்கள் காண முடியாது நீங்கள் காண முடியாது அப்படித்தான் ஆனால் தேவாவை பெற்ற மனிதர்கள் கொஞ்சம் அறிவார்கள் தேவருடைய பரிசுத்த ராமத்திற்கு மைனோ உண்டாவதாக ஆனால் தேவருடைய பார்வைக்கு ஒன்றும் அறிவில்லை அறுபடியினால் நாம் எப்பொழுதுமே கத்தரிக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதாவது அன்று தேர்க்க இடத்தில் சொன்னார் நீ பார்க்கிற பிறகாரம் நான் பார்க்கிறது இல்லை மனிதன் பார்க்கிற பிரகாரம் நான் பார்க்கிறது இல்லை மனிதன் முகத்தை பார்ப்பதால் நானோ இருதயத்தை பார்க்கிறேன் என்று கற்று சொன்னார் தேவனுக்கு மகிமை நம் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் அந்தவர் ஆராகின்றார் பிரகாரம் நம்முடைய உயர்வும் தாழ்வும் இருக்கிறது அவருடைய மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் பெரியவரையும் கத்தர் ஆசிரியர் ஜபவளிலே கத்தர் சில பெரிய காரியங்கள் என்ன எப்படி என்று நான் கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார் என்னை கனம் படுகிறோடு நானும் கனம் பண்ணுவேன் அந்த கனம் எப்படிப்பட்டது என்கிறதை எல்லாம் கத்தர் விவரிக்கிறார் அறுபடையினால் நாம் அந்த இடத்தை பெறுவதற்காக தேவ சோபத்தில் இப்படி நாம் நடப்போம் ஆண்டவருக்கு மகிழ்வு உண்டாவது என்னை ஒருவர் காண்கின்றார் என்னை காண்கிறவரை நானும் காண்கிறபடி நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் அறிந்து கொண்டு திரும்பி வந்த என்னுடன் கைகளை அடங்கியிருந்தார் அதற்காக நான் தேவரை துணிக்கிறேன் அதாவது என்ன என்றால் கடினமான போது பாவத்தை கண்டித்து தீமையை கண்டித்து எச்சரித்து பேசினால் மக்கள் போய்விடுவார்கள் என்று எண்ணி அதெல்லாம் போய்விட்டது என்று வெளி அதாவது அன்பான மக்களே வாருங்கள் நீங்கள் எப்படி இருந்தாலும் வாருங்கள் ஆசீர்ப்பார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற எத்தனை ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டோ அவைகளை கூறுகின்றார்கள் என்னுடைய நம்முடைய நமக்கு ஒரு அருமையான ஆசிரியர் உண்டு அவருக்கு ஒரு ஆச்சரியிலே கால் ஒடிந்து விட்டது அவரை ஹாஸ்பிட்டல் வைத்திருந்தது ஹாஸ்பிட்டல் வைத்து ஒரு பேண்டேஜ் போட்டிருக்க டாக்டர் வந்து அதாவது அவரை எழுத்து சீரெல்லாம் புதுக்கி அதை ரொம்ப இது பண்ணி சீக்கிரம் சொத்தமாக வேண்டும் என்று அவர் சிகிச்சை பண்ணுவார் கண்டவுடனே இவருக்கு பயம் டாக்டரை கண்டவுடனே இவருக்கு ஒரு எரிச்சல் அவரை கண்ட ஒரு வெறுப்பு அதே நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி அந்த அம்மா வந்து சார் உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது அப்படின்றா நான் உங்களை ஒன்று செய்ய மாட்டேன் என்று மேல் பூச்சாக பூச்சிவிட்டு அந்த அம்மா போய்விடுவார்கள் அந்த அம்மாவை கட்டுடனே அவருக்கு ரொம்ப பாசம் என்னென்னா அவர் ஒன்று கொரமாட்டார் ஒன்றுமே செய்ய மாட்டார் ஒன்றுமே செய்ய மாட்டார்கள் அப்படித்தான் இருப்பார் அழகி கடைசியில காலுகை இல்லாமல் போய்விடும் தேவனுக்கு மகிழண்டதாக எப்படி அந்த டாக்டரை அவ்வளவு தீவிரமாக சிகிச்சை பண்ணின அப்படின்னார் அவர் குணமடைந்து இன்று அவருக்கு ஆட்சியர் என்று ஆட்சி என்று எண்ணக்கூடாத அளவுக்கு அருமையான ஒரு சொஸ்தம் அடைந்து இன்னொரு ஊழியத்தில் பிரகாசிக்கிறார் அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன் காரணப்பட அருமை அவருடைய கடிந்து கொள்ளுதல் என்று வரும்போது ஓட்டம் பிடிக்கிறார் ல்லை அதாவது என்ன சொல்லப்படுகிறது என்றால் தேவன் உன்னை பார்க்கின்றார் ஆறு இங்கு இருந்தாலும் இருதயம் வெளியாகி போய்விட்டதா கீழ்படியாமை காண்பிக்கிறதா நிற்கின்றதா முடியாது என்று சொல்லுகின்றதா இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகின்றதா வர்களை மாற்ற மாட்டேன் என்று சொல்லுகின்றதா அது நம்மை மேல்நிலைக்கு போக விடாது என்று நீர் என்னை காண்கின்ற தேவன் எல்லாரையும் ஆண்டவர் காணுகின்றார் இங்கே மாத்திரம் எங்கும் வீட்டிலேயும் வெளியிலேயும் நடக்கும்போது எப்பொழுதும் அவர் காண்கின்றார் அந்த பயம் உள்ளத்தில் இருக்கட்டும் அந்த பயத்தை கத்தறிந்து உள்ளு முன்னி கொண்டு இருக்கும்